வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை இருபது இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தாம் ஆண்டு நியூ கிரனடாவின் பகோட்டா தற்போதைய கொலம்பியாவின் தலைநகர் பகோட்டா நகர மக்கள் ஸ்பெயினிடமிருந்து விடுதலையை அறிவித்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியா கனடாவுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் உலக போர் சமயத்தில் யூகோஸ்லோவியா நாடு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் லாகூரில் முஸ்லிம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலகத்தில் பலர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பர்மிய பிரதமர் ஆங்ஷான் மற்றும் ஏழு அமைச்சர்கள் கொலை தொடர்பாக முன்னாள் பிரதமர் ஊசோ கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தொன்பது மாத அரபு இஸ்ரேல் போரின் பின்னர் இஸ்ரேலும் சிரியாவும் போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோர்டானின் மன்னர் முதலாம் அப்துல்லா ஜெருசலேமில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது சுட்டுக்கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு யூனிசெப் அமைப்பை நிரந்தரமாக்கும் முடிவு ஐநாவில் எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வியட்நாமை இரண்டாக பிரிக்கும் உடன்பாடு ஜெனீவாவில் எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இலங்கையின் பிரதமராக சிரிமாவோ பண்டார நாயக்க தேர்வானார் இவரே நாடு ஒன்றின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் முதல் முறையாக வகை ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பலில் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு குன்றியவர்களுக்கான முதலாவது சிறப்பு ஒலிம்பிக் போட்டிகள் சிகாகோ நகரில் நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான தடகல வீரர்கள் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஹொண்டராஸ் மற்றும் எல்செல்வடார் நாடுகளிடையே கால்பந்து போட்டிகளின் கலவரம் காரணமாக நிகழ்ந்த போரானது 6 நாட்களுக்குப் பிறகு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு சீன நடிகர் புரூஸ்லி மரணம் அடைந்தார் இவரது மரணம் இன்று வரை சந்தேகத்திற்கு இடமுறையதாகவே உள்ளது எனினும் இவர் வலி நிவாரண மருந்துகளை அதிக அளவில் உட்கொண்டதால் மரணம் அடைந்ததாக நம்பப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வியட்நாம் போரின் போது அமெரிக்க படைகள் தாய்லாந்திலிருந்து முற்றாக வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இஸ்ரேலின் தலைநகராக ஜெருசுலேம் நகரை ஐநா உறுப்பு நாடுகள் அங்கீகரிக்க முடியாதவாறு ஐநா பாதுகாப்பு சபை பதினான்குக்கு பூஜ்ஜியம் என்ற வாக்குகள் மூலம் தடை உத்தரவை பிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பர்மாவின் எதிர்க்கட்சி தலைவி ஆங் சாங் சூச்சி இராணுவ ஆட்சியாளர்களால் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்காவும் கியூபாவும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையான இராஜ்ய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு ஃப்ளூட்டோ பூமிக்கு மிக அருகில் வந்தது இதன் அடுத்த நிகழ்வு ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நிகழ்ந்தது மீண்டும் இது போன்ற நிகழ்வு இரண்டாயிரத்தி நூற்றி ஆண்டு நிகழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பல்லோ பதினொன்று விண்கலம் சந்திரனில் இறங்கியது நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆல்ரின் ஆகியோர் சந்திரனில் காலடி வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைக்கிங் ஒன்று விண்கலம் சந்திரனில் இறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்வின் ஹிலாரி நியூசிலாந்து மலையேற்ற வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மு சிவசிதம்பரம் ஈழ தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ப வேலு மலேசியாவின் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முத்து சிவலிங்கம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் பானுமதி தமிழக நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எஸ் ஜே சூர்யா தமிழக நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு ஃபேர்னார்ட் ரீமன் ஜெர்மன் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாரதா தேவி ஆன்மீகவாதி ராமகிருஷ்ணர் அவரின் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்கோனி நோபல் பரிசு பெற்ற இத்தாலிய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பதுகேஸ்வர் தத் இந்திய செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ப்ரூஸ்லி அமெரிக்க நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எம்இஹெச் மஹரூப் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தண்டபாணி தென்னிந்திய திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் அர்ஜென்டினா மற்றும் பிரேசில் நாடுகளில் பன்னாட்டு நட்பு தினம் என்று கொலம்பியா விடுதலை தினம் மத்திய ஆப்பிரிக்க குடியரசுகளில் மரநாள் மற்றும் அனைத்துலக சதுரங்க தினம் என்று